சத்குரு சுவாமி கீஜை குருகருப்பியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் இப்படி நம்ம ருக்மிணி கல்யாணத்தை அனுபவித்தோம் சுமார் இருபத்தி ஓர் நாள் இருபத்தி ஓர் ஆடியோவில் மார்ச் அஞ்சாம் தேதியில மார்ச் இருபத்தஞ்சு நேற்றி வரைக்கும் அனுபவித்தோம் முடிஞ்சதை சொன்னோம் ஏதாவது யதாசக்தி எதா பற்றி சொன்னோம் அதனால நீங்க உங்களுக்கு சந்தோஷமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் தான் சொல்லலாம் ஐம்பத்தி அஞ்சாவது என்ன சொல்றாருன்னா அந்த பிரத்யும்னனுடைய பிறப்பும் சம்பராசனுடைய வரத்தையும் சொல்கிறார் சுகபிரம்மிகள் இது வந்து உரையாசிரிகள் அதாவது வியாக்கியாதார்த்தர்கள் சொல்றது என்னென்னா பஞ்சபஞ்சாசத்தமே தோ பிரத்யும் நோஜனி கிருஷ்ணனா சம்பரேன ஹிதாசோதம் ஹத்துவாத்தம் காந்தையா அகமத்து பிரத்யும்னா நிலபாத் பிரத்யும்னா நிலாபாத்ய சம்பராசரணாதி குடும்பினா அபத்யாதி சுகதுக்கூசிச்சேன் இப்படி கிருஷ்ணன் டேட்டு பிரத்யும்னன் பிறந்தான் அவன் வந்து அதாவது ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் அந்த சம்பராசுரனால கொண்டு அந்த பிரத்யும்னன் சம்பராசுரனை முடித்து பத்னியோட திரும்ப வந்தேன் அதையும் சம்பரன் அபகரித்தர் போன்றதால பிரத்யும்ன ஹானியும் திரும்ப வர்றதால பிரத்யும்ன லாபம் இப்படி குடும்பிகளுக்கு புத்திராதிகள் மூலமாக ஏற்படக்கூடிய துக்கம் சுகம் சுகம் துக்கம் இப்படி மாறி மாறி வருத சூச்சிப்பிக்கிறார்னு இந்த ஐம்பத்தி அஞ்சு இந்த இடத்துல இந்த வாசுதேவாம்சன் பின்னால் வரப்பதை சொல்லிடுறேன் வாசுதேவன் அதிஷ்டாராக கொண்ட சித்தம் அது வந்து இதெல்லாம் இதில் செய்ய வைஷ்டமா கிரந்தங்களை காண்பிக்கப்படுது வாசுதேவனை தான் சித்தம் அதுலேருந்து ஏற்பட்டதுன்னு சொல்லி இல்லை ஜெகத் ருஷ்டிக்கு ஹேதுபார்க்க வாசுதேவன் இருக்கிறதுனால காமதேவன் வாசுதேவ அம்சனாகரன் இப்போ மன்மதன் யூகமூர்த்தியில ஒரு உண்டு யூகமூர்த்தியில ஒன்று உண்டு அதுதான் பிரத்யுன்னன் இப்போ திருவல்லிக்கணியில் போய் பார்த்தேன்னா குடும்பத்தோடு இருக்கார் மூலத்தில் மூலவர் வேங்கடகிருஷ்ணனான அந்த பர்த்தசாரதியான அந்த கண்ணன் ருப்பணியோட பிரத்யுமனோட அனிருத்தனோட பலராமனோட இருக்கார் அங்கே பார்க்கலாம் திருவல்லிக்கணியில் அது வந்து ஒரு யூகமூர்த்திகளில் வாசுதேவ சங்கரிஷ்ணன் பிரத்யுமன் அனிருத்தன் உண்டு அப்படி இருக்காங்கிறது வியாக்கியானங்கள்லாம் காண்பிக்கிறார்கள் வம்சீதர வாசுதேவம்சங்கிறதுக்கும் தற்சப்தம் அப்படிங்கிறதுக்கும் அவ்வளவு ஒன்றும் விசேஷமாக இல்லை அது ஆக்ஷேபம் சமாதானம் சொல்லி ஏதோ சொல்றாரு அது மொத்தம் எப்படின்னா கிருஷ்ணனுடைய பிள்ளை முதோ புள்ளை மூத்தவன் ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் அவன் அந்த க இதுல சொல்லப்பட்ட பிரசவ அறையிலிருந்து அந்த அசுரனாலும் தூக்கி கொண்டு தெரியும் பகவானுக்கு கிருஷ்ணன் தெரியும் இந்தான எல்லாமே தெரியும் இருக்குது அதே மாதிரி அவனுடைய பேரன் தூக்கி போட பின்னால் ஆக போகிறது அது எல்லாம் தெரிஞ்ச சும்மா இருந்தான் பகவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறதுன்னு பரமாத்மாஜே அப்படி இருந்தது மேலே பார்ப்போம் நேற்றுக்கு வந்து முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு வச்சாச்சு மேலே பார்ப்போம் ரெண்டாவதுலேருந்து பிரும் நைத்து வி அனவமி சேவோ வைதர் கிருஷ்ணவீரியவீரிய பிரும் நைத்து வி அனவி தம் சம்பர காமூப்பீ ஹிருத்து தோ கமனம் ச விதி ஆமன பிரசியோ அன்வ அன்வத்தாத்தி தம் சம்பர காமூப்பீ ஹிரு கமனம் அவிதி ஆமன பிரசியோத் तम निर्जगार बलवान्ीना सोप्यपरे सह वृत जाल महता गृह मथ्यजीव तम निर्जकार बलवान्ीना सोप्यपरैस वृत जाल महता गृह तो म्यजी तम संबराय कई भत् உபகுருயம் சுதாசம் நீவிய சுதிச்சு தம் சம்பரா கைவத்த உபகு சுதாணம் நீவியன் சுதிச்சு திருஷ்டே பாலம் மாயாவை நேதியம் திய சங்கிலும் மத்திய உதரனும் திரஷ்டுவா தயே பாலமாஜாவத்திய நிவேதிக நாரதோ கதையர்வம் தஸ்யாசங்கில பாலசிய தத் உற்பத்தியும் மச்சோதர நிவேசனம் ஆறாவது ஸ்லோகம் இருப்போம் ரெண்டாவதுல இருந்து ஆறாவது ஸ்லோகம் மூலத்தை செய்விப்போம் தசமஸ்க்கு உத்தரார்த்த இனிமே இன்னுமே வரக்கூடியதெல்லாம் அநேகமாக பெரும்பாலர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம் அதனால விடாம கேளுங்கோ விடாம ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் குழப்பம் இருந்தா தெரிவிக்கலாம் பார்ப்போம் ஐம்பத்தி அஞ்சு சகேவா வைதர் கிருஷ்ணவீர்ப்பவா பிரஜும் நீதி விக்காதர்வத்தோ நமப்பித்து சா வைரியம் விஷவீரம் நோமியு தம் சம்பர காமூபீ ஹோக்கம் சி ஆனச்சு பராசியோ அன்மாத்தி தம் சம்பர காமூபீ ஹோக்கம் அனஜம் சபித் ஆமனஸ் பராசியோத்தன்மாதா தம் நஜகாரபலவீன சோப்பிய பரை சோஜால மகத்தீமஸ்ஜீவி தம் நஜகாரபலவீ சோப்பவரை சிறோஜா மக்தீத்தம் மத்தியஜீவி தம் சம்பராய கைவர உஜகூருபாயனம் சுதா மகானசம் நீவியன்ச்சநூத்தம் தம் சம்பராய கைவாஜுபாயனம் சுதா மகானசம் நீவியம் ததுதே பாலம் மாயபத்தியோகம் தங்கச்சேர்த்தியப்பம் அசரநம் திருஷ்டுவா தத் உதரே பாலம் மாயா பக்தி நியவேதயத்து நாரலோகையம் பாலசிய தத்துவம் உற்பத்தி அசிய உதர நிவேசனம் இப்படி ஆறாவது ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றார் சுகபிரம்மர்ஷிகள் அந்த காமதேவன் அந்த மன்மத்தன் அவர்தான் பரமேஸ்வரனால ஒரு காலத்துல அவருடைய தபஸ கலைப்பதற்காக போனபோது காமபானத்தை போட்டு அவர் வந்து நெற்றிக்கண்ணை துறந்து சாம்பலாக போயிட்டார் அவர் தான் மறுபடியும் ஒரு சரீரத்தை எடுப்புக்காக வந்திருக்காங்க அப்படிப்பட்ட கிருஷ்ண கிருஷ்ணனுடைய வீரியத்தையும் உற்பத்தி ஸ்தானமாக கொண்டும் ருக்மணியினுடைய துக்மணியிட்ட வந்து தோன்றி பிரத்யும் நண்டு பெயர் பெற்று மிகவும் பிரசித்தி பெற்று எல்லா விஷயத்திலையும் தகப்பனாருக்கு சமமாக இருந்தான் வியூகமூர்த்தியை பிரத்தியம்னுன்னு சொல்வார்கள் இந்த மன்மதனே பிரத்தியம்னா நான் வந்தார் சொல்றேன் வேண்டிய ரூபம் எடுக்கக்கூடிய அளவில் அந்த மாயாவியம் பல மாயாக்கள் மாயாவித்தையை தெரிந்த சம்பராசுரன் சுரன் பிறந்து பத்து நாளாக அந்த குழந்தைய அனிர்தசம் பத்து நாளாக இருந்த குழந்தையன் பல்லு மொழிக்காத குழந்தைன்னு சொல்றார்கள் அது வேற அவன் வந்து தனக்கு தனக்கு சத்ரு பகைவன் விரோதி அப்படின்னு தெரிந்து கொண்டோ அவன் அங்கிருந்து அந்த சூத்திகா சொல்வார்கள் அதாவது அந்த பிரசவறை அதுலேருந்து அவனை மாயை தெரிஞ்சவன் அங்கே இந்த குழந்தையை தூக்கின்னு போய் சமுத்திரத்தை தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் உதன்வதி பிராசிய உதன்வதி பிராசிய உதன்வதி பிராசிய அகாத்து கிரகம் பிராசிய அப்போது பலசாலியான ஒரு பெரிய மீன் அந்த குழந்தையை அப்படியே முழிஞ்சு அந்த மீனும் மற்ற மீன்களோட செம்படவர்களால் பெரிய வலையால் சூழப்பட்டு பிடிக்கப்பட்டது அப்போ செம்படவர்கள்லாம் அந்த மீனை சம்பரனுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டார்கள் அவர்கள் வந்து சமையல்காரர்கள்லாம் அந்த சமையல்கார சமையல் அடிக்க வந்தது சமையல்காரர்கள்லாம் ஆச்சரியமான அந்த மீனை சமையல் கட்டு கொண்டு போய் கத்தியால் துண்டித்தார் அப்போ அந்த மீன் வயிற்ற குழந்தை இருக்கிறத பார்த்து அங்க மாயாவத்தின்னு இருக்காள் அவள் யாரு அந்த மாயாவதி ரதி அந்த பிரத்யுமனான மன்மதனனுடைய பத்னி அவள் வந்து தன்னுடைய கணவன் தோண்டுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காள் அதனால அந்த அசுரனுடைய வீட்டில் சமையல் வேலை சமையல்கார அங்கே இருக்காள் அப்போ அந்த பார்த்து மாயாவத்தினு தெரிவித்தாரு அந்த நாரத ரிஷி அங்க வந்தார் சந்தேகம் கொண்ட அந்த மாய அவள் அவளுக்கும் மாயை தெரியும் ரதி மன்மதனுடைய பத்னியான ரத்தி அவள் அவள் குழந்தையினுடைய உண்மையான விஷயத்தையும் அவர் யார் எண்ணங்கிறதையும் அவர் வந்து பிறப்பையும் மீன் வயத்தில் வந்ததையும் எல்லாத்தையும் சொல்லிட்டார் எப்படி கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்தவன் யாரே அவன் வந்து பத்து நாள் ஆகாத குழந்தை எப்படி சம்பராசரன் இங்கே இருக்கானே அவன் வந்து அவனுக்கு விரோதினு நினச்சின்னு சமுதிரத்தை தூக்கி போட்டான் அந்த சமு தூக்கி போட்ட அந்த குழந்தையை மீன் சாப்பிட்டு மீன் அந்த செம்படவர்கள் பிடிச்சு அந்த மீன்களை கொண்டு வந்து அந்த குழந்தை இது இவன் தான் அந்த மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டார் அவன் மேலே விவரமாக பார்த்தான் சொன்னார் வாசுதேவனையே அதிர்ஷ்டானமாக கொண்ட மனசில் இருந்து அதை சித்தம் தோன்றதுனால் சித்தம் தோன்றியதுனால மன்மதன் வாசுதேவனுடைய அம்சம்னு சொல்லப்படுது இருந்தாலும் கிருஷ்ணன் தானே கிருஷ்ணனுடைய அம்சம் தான் அப்போ ருத்ரனுடைய கோபத்தால் பரமேஸ்வனுடைய கோபத்தால் முன்னால் சாம்பலானவன் அதாவது மன்மதன் மறுபடியும் அந்த சரீரத்தை அடைவதற்காக எல்லாவற்றுக்கும் அப்போ சரீரத்தை அந்த சரீர அடைவதற்காக இந்த வாசுதேவனையும் அடைந்தான் அந்த மன்மதன் கிருஷ்ணனுடைய வீரியத்தில் பூந்து ருக்மணியினுடைய பிள்ளையாக தோன்றி புத்திரனாக தோன்றி பிரத்யும் நன்று பெயர் பெற்றான் புகழ்பெற்றான் மிகவும் கீர்த்தி அடைந்தான் அவன் எல்லா விதத்திலையும் தன்னுடைய தகப்பனான கிருஷ்ணனுக்கு சமமாக இருந்தான் பத்து நாள் கூட ஆக அந்த சிசு குழந்த தனக்கு பகைவன் விரோதின்னு தெரிந்து கொண்டு மாய மாயாவித்தையில் ரொம்ப சிறப்பாக நைப்புண்ணியம் நிபுணத்துவம் அடைந்த சம்பராசுரன் அந்த சம்பராசுரன் இவனுக்கு விரோதியின் தெரிந்து கொண்டும் அந்த குழந்தையை பறிச்சின் போய் கடலை தூக்கி போட்டுவிட்டோம் சமுதிரத்தை தூக்கி போட்டோம் தன் வீட்டுக்கு போய் செஞ்சான் நான் அரபிக்கடலை அங்கே இருக்கேன் அங்கே தானே அங்கே தானே அங்கே இருக்கார் துவாரகாப்பட்டத்தில் அப்போ அந்த குழந்தைய ஒரு பெரிய மீன் அப்படியே முழுகி கொடுத்தோம் நல்ல வேலை கடித்து சாப்பிடலாம் முழுகி கொடுத்தோம் அந்த மீனவர்கள்லாம் மற்ற மீன்களோட இந்த மீனையும் வலையில பிடித்தார்கள் பிடித்தப்புறம் அந்த மீனவர்கள் சம்படவர்கள் அந்த மீனை பிடிச்சப்புறம் அந்த மீனை சம்பராசனுக்கு காணிக்கையாக கொடுத்தாரு ஆமாம் அப்பப்பவர்கள் கப்பம் கட்டணும் காணிக்கை மாதிரி வஸ்துவாக கொடுத்துருவார் எப்படி வந்து நந்தகோபுரம் கொடுத்தார் அந்த கோகுரத்தில் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவார் பாது தயார் பண்ண பாது தயிர் பண்ண நெய் இதுதான் அவர்கள் வந்து கோரசம்னு கொடுப்பார்கள் அதுவே அவர்களுக்கு வந்து ஒரு காணிக்கையா செலுத்துவார்கள் அப்படி இந்த செம்படவர்கள் அங்க ராஜா மாதிரி இருக்காமான் சம்பராசுரன் அவனுக்கு காணிக்கையா கொடுத்தார்கள் அமேற்காரர்கள் வந்து அந்த அதிசயமான அந்த மீனை அமேல்கட்டுக்கு கொண்டு போய் கத்தியாளர் வெட்டினார்கள் வெட்டினா வெட்டினா அந்த மீனுடைய வயத்துல இருந்து ஒரு குழந்த தெரியுது சம்பரனுடைய வேலைக்காரியம் அந்த இதுல இருக்கார் மாயாவதி அதாவது சமையல் கட்டில வேலையாட்காரியா இருக்கான் மாயாவதி அந்த மாயாவதிய கொடுத்தார்கள் அது விஷேந்திரன்னா சின்ன குழந்தை மாயாவதி கொடுத்தார்கள் உண்மை தெரியாத அவளை முடிஞ்சு மா மனசுக்கு கலங்கி இருக்கிற போது நாரதர் வந்தார் நாரதர் வந்து குழந்தையை பற்றின விஷயங்களாத்தின்னு சொன்னார் அவனுடைய தத்துவம் என்ன விஷயம் என்ன உண்மை என்ன பிறப்பு என்ன அப்படின்னா அதாவது கிருஷ்ணனுக்கும் அவன் வந்து மன்மதன் முன்னால் வந்து பரமேஸ்வரன் எரிக்கப்பட்டவன் உன்னால் பிரார்த்திக்கப்பட்ட பிரகாரம் அவனுக்கு சரீரடைய பிரகான் இப்போ வந்து கிருஷ்ணனுக்கு புத்தனாக பிறந்திருக்கான் கிருஷ்ணனுக்கோ ருக்மணிக்கும் தோன்றிய பிள்ளை அந்த பிள்ளையை வந்து இவனுடைய சத்ருன்னு தெரிஞ்சின் அந்த சம்பராசுரன் சமுதிரத்தை தூக்கி போட்டான் அந்த குழந்தைய மீன் சாப்பிட்டது அந்த மீன் தான் இது இந்த மீன் வயத்துல இருந்து எழுந்ததுதான் இந்த உன்னுடைய முன்னால இருந்த கணவனான அந்த மண்மதன் பிரத்யும் நான் கிருஷ்ணனுடைய பிள்ளை அப்படி சொன்ன உடனே மீன் வயிற்றில் வந்து எல்லாத்தையும் விரிவாக சொல்லிட்டேன் மேலே ஏழாவது ஸ்லோகத்தில் அந்த மேலே மூலத்தை பார்ப்போம் சா சாமஸ்ய வை பத்னி ரத்திர்நாம யுனி பத்யு நிர்தக்த ரேகஸ்ய பத்யு நிர்தக்த ரேகஸ்யம் தேகோத்பத்தியும் பிரதீட்சதிமஸ்யா சாமஸ்யம் வைப்பவி பத்தியுரே பிரதட்சி சாச்ச காமீ ரிர்நவி பத்தியுரே பிரதேபிதம்பூப்பவுதனே காமேவம் வுரேஸ் திருப்பி சம்பரேண சூப்ப வுதனசா காமேவம் வுரேஸ் தாதிதீர்ண காலேண சா்ஷீட ஜனியமனீம் வீட்சீனம் நாதிதீர்ண காலேண சாணிடய ஜனையமசனீம் விஷந்தீன சாத்தம் பமதலாயம் பிரலம்பா நோக்கசுந்தரம் சவியடாசபிபூபேஷம் பமதலாயணம் பிரலம்பா நரோகசுந்தரம் सवीडहास उत्थित भ्रूवेक्षती प्रीतिपस्थे प्रीतिपस्थे பிரீத்துபேர்த்தி தாமாக பகவான் காத்தே ரத் மதிரண்ய மாதவதி கிரம வர்த்தே காமனிய தாமாக பகவான் காத்தே மதி மாதவதிமே காமன பதினொன்றாவது ஸ்லோக்கம் அருடிம்பாப்பம் மூலத்திசேவிப்பம் தசமஸம் உத்தரா ஐம்பத்தஞ்சாவது அத்யம் ப்ரூம்னரித்த சொல்றா சுகபிரமிகள் சாச்ச காமசைபத் ரீர்ந்வி பத்தியு சாமிய வை பத் ரீர்னி பத்து நேரூப்பதனே காமதேவம் சிஷும் பூக்கே ஸ்னேகம் திருப்பண சூப்ப உதனச காமதேவம் வக்கே ஸ்னேகம் த நாதி தீர்ண காலேன சா காரீருடய ஜனையமீணம் விபந்தீனம் ீர்ண காலே சாஷீருடனீம் வீந்தீனஞ்சம் சாம் பமதலாயயம் பிரம்பீஹாசூபேட்சேர சௌிம் பமதலாயணம் பிரலம்பா நவ நரலோந்தரம் சவீடாசபிபூரீபேர்த்திரங்கே தாமாக பகவன் காத்தேமிய மாதபாவ மதி கிரம்ய பர்த்தசேகா மணியதாம் தாமாக பகவான் கார்த்திகே மாதஸ்தே மதிரண்யதா மாதபாவதி கிரமிய வர்த்தசேகா மணியதாம் பதினொன்றாவது ஸ்லோகம் ஆறாவதுல இருந்து ஆறு பிடிச்சாச்சு இப்படி நாரதுல வந்து அந்த ரத்தி அவர் தான் மாயாவதி இங்கே இருக்காங்க சொன்னார் அவளும் ரத்தின் அந்த முகாமன் மன்மகன் அவருடைய பத்னியைவான் அவன் பற்றின அப்போது நிச்சயம் பதிவத்தியான வந்து எரிந்து போன சரீரம் எரிந்து போன பஸ்பமான சரீரத்தை கொண்ட க கணவனுடைய சரீரத்தை எதிர்பார்த்துக்கள் உற்பத்தி மறுபடியும் பிறப்படுபர் எதிர்பார்த்துந்துக்கள் அப்போது சம்பரன சம்பராசுவன் அவனால் அன்னம் பருப்பு இப்படியும் சமைப்பதற்காக நியமிக்கப்பட்டவள் அண்ணம் பருப்பு சம்பரன சூப்ப ன சாதனை சூப்ப ன சாதனை அப்படியும் அன்னம் பருப்பு இதெல்லாத்தையும் சமைப்பதற்காக சம்பராசுரனால் நியமிக்கப்பட்டவள் அந்த இதில் அப்போ இந்த குழந்தைய மன்மதன் தெரிஞ்சு அப்பொழுது குழந்தையிட்ட மிகவும் அன்பு காட்டினாள் அப்போ இந்த கொஞ்சம் நாட்கள்லேயும் கொஞ்ச நாட்கள்லையும் எவன பிறவமடைந்தான் அப்போ நல்ல தாட்டியம் துஷ்டிகை புஷ்டிகை அப்படின்னு இருக்கிற போல் நல்ல யுவாவாக ஆகிட்டான் அப்படிப்பட்ட இந்த பற்றியம்னா தன்னை பார்க்கக்கூடிய ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு ஆசையை ஏற்படுத்தணும் அவன் ஏற்கனவே காமதேவன் இப்போ வந்து கிருஷ்ணனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கான் காமதேவன் மன்மத்தன் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு ஏ ரஜனே அந்த ரத்தி தாமரை தளம் மாறி இருக்கக்கூடிய அகன்ற கண்களோட நீண்ட கைகள் கொண்ட மனுஷர்களில் அழகானவா இருக்கக்கூடிய கருடைய கணவனான அந்த பிரத்யுன்னன் லஜ்ஜையோட கூடிய புன்னகையோட அப்படி புருவங்களை வந்து வைர தூக்கி இருக்கிற அப்பட கண்ணால பார்க்கலாம் கொண்டு பிரீத்தியோட அன்போட சௌரத்தை ான பிரீத்துள்ளார் அவளை வந்தி அவனை பார்த்து கொண்டாள் அந்த அவனுக்கு வேண்டிய வேண்டிய கை காரியங்களை செய்தான் எல்லாம் தெரிந்த பிரத்யும்னன் பகவான் காஷ்ணி பகவான் காஷ்ணி அவன் பகவானா எல்லாம் தெரிந்த பிரத்யும்னன் அவளை பார்த்து உன்னுடைய எண்ணம் விபரீதமா இருக்க மாதாவினுடைய தன்மையை மீறி மாத்திருபாவம் அத்திக்கிறமை மாதாவினுடைய தன்மையை மீறி ஒரு ஆசை கொண்ட ஒரு காதலி கொண்டவள் போல திரண்டுகிறாய அப்படின்னு புரத்தியம் நான் சொன்னது அப்போ விவரமா பார்ப்போம் என்ன சொல்றார் சுக்க பெருமிகள் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து அந்த நாரதர் வந்து விஷயத்தை உண்மையாக எல்லாத்தையும் சொல்லிட்டார் நான் அப்போ சொன்னாதான் வந்து சேர்த்து வைக்க முடியும் எல்லாத்தையும் அதனால் சொன்னே நான் விட்டு போன இடங்கள் எல்லாத்தையும் விட்டு புள்ளி வைத்த இடங்களை கூட போடாத எங்களைலாம் வந்து கூடு போட்டு போயிடுவார் அவள் வந்து மாயாவதி மன்மந்தனுடைய பத்னியான தர்மபத்னியான ரதி தேவி அப்படின்னு கல்ப கற்பரசி பாத்தி பாத்தி வருத்தன் அது தெரிஞ்சு கொண்டும் சாம்பலாக போனத்தனுடைய கணவனுடைய தரீரன் தாம்பலாக போடுச்சு அப்படிப்பட்ட கணவனுடைய அடுத்த ஜென்மாவை எதிர்பார்த்துன்னு இருக்காள் சம்பளாசுரனால் அண்ணம் பருப்பு போஷங்கள் எல்லாத்தையும் அந்த சமையல் கட்டளை சமைப்பதற்காக நியமிக்கப்பட்டவளும் அவள் மாயாவத்தையும் பேர் பேரோடு இருக்காளுங்க அந்த குழந்தை மன்மதன் தெரிஞ்சு கொண்டு அந்த குழந்தையிட்ட மிகவும் பிரியமும் பாசமும் கொண்டு வளர்த்தாள் வளர்க்கிறார் அவளே வளர்க்குறாங்க அப்போ கிருஷ்ணனுடைய பிள்ளையான பிரத்யும்னன் கொஞ்ச காலத்துலையும் வாலிப பருவத்தை இடங்கள் அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துட்டான் வாலிப பருவத்தின தன்னை பார்க்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளுக்கும் மனசில் ஒரு ஆசையை கலப்பி விடுறா பிள்ளை பண்ணியிட்டு அப்படி ஆண் அழகன் ஆண் அழகன் ஏற்கனவே காமதேவன் மன்மத்தன் அதனால் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு ஆசையை ஏற்படுத்துகிறேன் தாமரை இதழ் போல இருக்கக்கூடிய அகன்ற கண்களும் நீண்ட கைகளும் கொண்ட மனுஷர்களில் அழகாக இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனான மண்மதன் காமதேவன் அவனை வெட்கத்தோடு இருக்கக்கூடிய குன்செரிப்போடு புருவங்களுக்கு மேலே உயர்த்தி தூக்கி பார்த்து கடை கண்களால் பார்த்து அந்த ஒரு ஆசையான ஆசையோடு ஒரு காம கொண்டு அன்போடு அவனுக்கு பணிவடையில்லாம் செய்கிறாள் நம்ம ஆசையோடு ஏன்னா தெரியும் அவளுக்கு அவளுக்கு தெரியும் தன்னுடைய கணவன் அவருக்கு வந்து தன்னுடைய மனைவியும் அப்படிங்கிறத அந்த இன்னும் அந்த இது வரலை அந்த ஸ்மிருதி வரல இதை பார்த்த பிரத்யூம்னு அவள்கிட்ட உங்களுடைய எண்ணம் தப்பா இருக்கேன் அம்மா தனத்தை விட்டுட்டும் தாய்மையை விட்டுட்டும் இந்த ஆசை வேட்கை கொண்ட காம வேட்கை கொண்ட போல இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டால் அந்த பிரத்யூம் அப்போ ஒரே ஒரு க்ளோ சொல்லுவோம் ரத்திருவாதம் யணசு சம்பரே ஆகம் தேதிக்க பத் ரத்தாமோ ரிவா பாராயணசு சம்பர ஆசோத்து அஹம் தேதிக்க பத் ரத்தாமோ ரன் நாராயணசு சம்பரே ஆகம் தேதிக்கி ரோமோ பிரபோ அவரதி சொல்கிறாள் மாயாவத்தின்னு இவர்களை தெரிஞ்சுக்கணும் ரத்தி நமக்கு நம்ம கதைக்காக ரத்தி ஹே பிரபோ நீங்கள் வந்து தேவரியே நான் கிருஷ்ணன் நாராயணனுடைய புத்திரன் சம்பராசுரனால மாளிகையிலிருந்து உங்களுடைய அந்த துவாரகையில் மாளிகையிலிருந்து திருடி கொண்டு வரப்பட்டது அடியேன் நான் வந்து உங்களுடைய பத்னி அதிகாரத்தை கொண்ட ரத்தி தேவி தேவரீர் மன்மதன் நான் வந்து ரத்தி தேவி அப்படின்னு விஷயத்தை போட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டான் அப்புறம் பார்த்தான் ரத்தி தேவி பண்ணு சொன்னால் ஏன்னே நீங்க வந்து கிருஷ்ணனுடைய புத்திரன் கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்தவர் தங்களுடைய வீட்டிலிருந்து அதாவது துவாரக்கையில் அந்த மாளிகையிலிருந்து கிருஷ்ணன் மாளிகையிலிருந்து சம்பராசுரன் இந்த சம்பராசுரன் தான் உங்களை கவர்ந்து வந்தான் அவன் வந்து உங்களுக்கு எதிரி அவன் உங்களால் அவனுக்கு வதம் தெரிந்து கொண்டு வந்தான் உங்களை வந்து நான் உங்களுடைய தர்மபத்னியான ரத்தி நீங்கள் மன்மதன் நான் ரத்தினால் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாக்கு